நமது இதய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வறுமையும் வளமை Prosperity in Poverty வாசிக்க வேண்டிய பகுதி மார்க்கு பனிரெண்டாம் அத்தியாயம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி வரை பின்னும் இயேசு உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு தெரியவும் சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார் ஏசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் செல்வந்தர்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சமமான இரண்டு காசை போட்டாள் அப்பொழுது அவர் தம்முடைய சீடரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் இருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார் மனப்பாட வசனம் மார்க்கு பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு தன் வறுமையிலிருந்து தன் பிழைப்புக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் ஷி அவுட் ஆஃப் பாவர்டி put in all that she had, her whole livelihood. சீடரை அழைத்து அவர்களிடம் காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் பிழைப்புக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் இன்று வேர்ல்ட் ஹெல்த் டே அகில ஆரோக்கிய தினம் நம்மிடம் தேவைக்கு மிஞ்சு இருக்கும் செல்வத்தையாவது அடிப்படை மருத்துவ வசதி கூட இல்லாது மடியும் கோடிக்கணக்கானோருக்கு உதவ கொடுத்து விடுவோம் நோயுற்றிருந்த லாசருவை கவனியாக விட்டதால் அந்த செல்வந்தன் நரகம் செல்ல வேண்டியதாயிற்று நமது பொருளை காணிக்காய் ஆண்டவருக்கு கொடுப்பது தொழுகையின் நடைமுறையான சிறந்த வெளிப்பாடுகளில் ஒன்று பணம் பத்தும் செய்யும் மணி மேக்ஸ் many things பணம்தான் காரியம் மணி மேட்ஸ் இவைதான் பணத்தை குறித்து மனிதரின் கருத்துக்கள் எனவேதான் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது பண ஆசையிலிருந்து விடுவிக்கப்படுவது ஆத்தும ரட்சிப்பை போன்றது அது மேற்கொள்ள வேண்டிய சோதனை தப்ப வேண்டிய கண்ணி விளக்க வேண்டிய கேடு பயப்பட வேண்டிய அழிவு தவிர்க்க வேண்டிய மதிகேடு நெருங்கக்கூடாத சேதம் இதைத்தான் ஒன்று மூத்த ஆறு பத்திலே ஒன்பதிலே இப்படி அப்போ சிலன் செல்வந்தர்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் வார்த்தைகளை பாருங்கள் எவ்வளவு கடினமாயிருக்கிறது என்று பண ஆசை அவ்வளவு கொடியது இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுத்து நாம் அதை எவ்விதம் பயன்படுத்துகிறோம் என்று கவனித்து கொண்டும் இருக்கிறார் வேண்டுமென்றே இயேசு காணிக்கப்பட்டிக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு மக்கள் எப்படி காணிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கவனித்துக் கொண்டிருந்தார் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று ஆலயத்தினர் கணக்கு வைப்பார்கள் ஆனால் எவ்வளவு வைத்துக் என்று ஆண்டவர் கவனிப்பார் நமக்கென்று வைத்துக் குறைய குறைய தொழுகை என்ற ஏணியில் நாம் ஏறிக்கொண்டே இருப்போம் மக்கை தோனியா கிறிஸ்தவர்கள் இச்சத்தியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார்கள் அவர்களை குறித்து பவுல் என்ன சொன்னார் கொடிய தருத்திரத்திலும் அவர்கள் மிகுந்த உபார கொடுத்தார்கள் ரெண்டு குருந்தி எட்டாம் இதை பவுல் இன்னொரு இடத்தில் அதே இடத்திலே தொடர்ந்து சொல்கிறான் அவர்கள் தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்புக் என்று விமர்சிக்கிறான் இதுதான் சுத்தமான ஆராதனை பியோர் வேர்ஷிப் இவ்விதம் சக்திக்கு மிஞ்சி சபையில் ஒரு நபரோ ஒரு சிறு கூட்டமோ காணிக்கை கொடுப்பது பிற உறுப்பினர்களையும் பாதித்து இன்னும் அநேகர் அதிகமதிகமாய் தேவனைத் துதிக்க ஏதுவுண்டாக்கும் ரெண்டு குறைந்தர் ஒன்பதாம் ஆயும் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள் இந்த தர்ம பணிவிடை பசுத்த வாங்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனால் தொழுகி வருகிறது பாருங்கள் சம்பூரண பலன் உள்ளதாயும் இருக்கும் கட்டாயமாய் கணக்கு பார்த்து அல்ல கழிப்பாய் கொடுப்போரிடம் ஆண்டவர் அலாதி பிரியம் கொள்ளுவது ஆச்சரியமோ அன்பின் தேவா நான் உமக்காய் சிந்தும் எத்தனை வியர்வை தொழிகளும் நீர் எனக்காய் சிந்திய ஒரு இரத்தத்துக்கேனும் ஈடாகாது மதுரையை சேர்ந்த சந்தியாகு ஐயர் அழகாக ஒரு கீர்த்தனை பாடினான் இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையே தீடுவேன் எந்த ஆறும் யன்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் விந்தை கிறிஸ்து 예수 ராஜா என்று அவர் பாடினார் பிரான்சிஸ் ஹேபர் கலமயர் 18 ஆம் நூற்றாண்டுிலே அவர்கள் உலகம் போற்றுகிற ஒரு பாடலை பாடினார்கள் take my soul where and my goal not might would die with whole take myself and I will be ever only all for thee. இந்த அன்புக்கு ஈடாய் நாம் எதை செலுத்தினாலும் அது ஒரு பெரிய காரியம் அல்ல தன் வறுமையிலிருந்து தன் பிழைப்புக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் எங்கள் மகாபிரிய தேவனைகள் ராஜாதி ராஜாவே எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே எங்கள் தேவாதி உமக்கு கொடுக்கறதிலே நாங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் பத்தில் ஒன்றை கொடுப்பதே தர்ம சங்கடமாக இருப்பது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுப்பதை எங்களுக்காக வைத்துக்கொள்வதை குறைத்து குறைத்து குறைத்து உமக்கு கொடுப்பதை நாங்கள் கூட்டிக் இருக்க உதவி செய்யும் தொழுகை என்கிற அந்த ஏணியிலே ஏறிக்கொண்டே இருக்கட்டும் ஏதோ ஒரே பாட்டை ஒரு சில கவிகளை திரும்ப திரும்ப பாடிவிடுவது எளிதாண்டு ஆனால் உமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த தொழுகையிலே நாங்கள் எல்லாரும் மேலே ஏறி வர கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும் இந்த அருமையான விதவையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடம் கர்த்தாவே காலம் போற்றுகிற ஒரு பாடம் தனக்கு எதிர்காலத்துக்கு என்று ஒன்றும் வைத்து கொள்ளாமல் அவள் போட்டுவிட்டாள் அன்புகிறாய் கர்த்தாவே வெட்கமாக இருக்கிறது எங்களுக்கு முன்னால் நாங்கள் கொடுப்பதை எல்லாம் பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது ஆனாலும் கூட நாங்கள் சோர்ந்து போகாமல் கொடுப்பதிலே இன்னும் நாங்கள் கூடிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே